எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு புகை ஒரு பகை ஸ்லோ சுயசைடு வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியர் ஆறாம் அத்தியாயம் பனிரெண்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கோம் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு உணவும் உணவுக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் உடலோ வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் உடலுக்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் உறுப்புகளை வேசியின் உறுப்புகள் ஆக்கலாமா அப்படி வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடே ஒரே உடலாயிருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் விலகி ஓடுங்கள் மனிதன் செய்யும் எந்த பாவமும் உடலுக்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த உடலுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் உடலானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா விலைக்கு ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் உடலினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அத்தியாயம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் நீங்கள் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தூயாவியானவர் உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஒருவன் கடவுளின் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார் டூ யூ நாட் நோ தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ இவ் என மனதை புகைவிட்டு ஆற்றுகிறேன் என்போர் சிலர் சுருள் சுருளாய் புகைவிட்ட பலர் வாழ்நாளின் இறுதியில் சுருண்டு படுத்துக் கொடப்பது வாழ்க்கையின் வாடிக்கை ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பிடி சிகரெட் எல்லாம் கிடையாது ஆகவே வேதத்தில் புகைப்பழக்கத்தை பற்றி நேரடியான போதனை எதுவும் இல்லை ஆனாலும் பொது அறிவின்படி பார்த்தாலும் எல்லா சிகரெட் பெட்டிகளிலும் இந்த வாசகம் உண்டு ஸ்டாச்சு வார்னிங் Smoking is injurious இம்மாதத்தின் இறுதி நாள் அகில உலகிலும் புகைப்பு எதிர்ப்பு நாள் Anti-Smoking Day என அனுசரிக்கப்படுகிறது புகைத்தல் நமது ஆரோக்கியத்திற்கு கேடு என்பது விஞ்ஞான ரீதியில் உலகம் முழுவதும் மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை தமிழகத்தில் பொதுவிடங்களில் புகைப்பது சட்டத்தின்படி குற்றம் வேதமும் பிரியமானவனே உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என விரும்புகிறது எனவே புகைப்பது கடவுளின் விருப்பத்திற்கு மாறானது ஆகவேதான் புகைப்போர் பலரது மனசாட்சியும் அவர்களை உறுத்திக்கொண்டே இருக்கிறது கடவுள் நம் ஆன்மாவைத்தானே மீட்டு தூய்மைப்படுத்துகிறார் எனவே புகைப்பிடித்தல் நமது ஆன்மாவை கரைப்படுத்துவதில்லையே என்போர் சிலர் புகைப்பவர்களின் உதடு பல் கண்களையெல்லாம் பார்த்தால் அவை எவ்வளவு அலங்கோலமாய் காணப்படுகின்றன பாருங்கள் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை என்ன உங்கள் உடல்கள் கடவுளின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா ஆகையால் கடவுளின் உடைதைகளாகிய கடவுளுக்கு உடைதைகளாகிய உங்கள் உடலினாலும் கடவுளுக்கு மாற்றுமை செலுத்துங்கள் புகைப்போர் பெரும்பாலும் ஒருவித அடிமைத்தனத்திற்குள் தான் இருப்பார்கள் ஆனால் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உயரிய கோட்பாட்டை திருமறையில் இப்படி வாசிக்கிறோம் அது பவுலினுடைய சாட்சி ஒன்று குருந்தியர் ஆறு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனாலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் தீதாய் தோன்றுகிற தீதானா என்று மட்டுமல்ல தீதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்றும் திருமறை நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்களே புகை நமக்கு பெரும் பகை பலர் இன்று இப்பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர் ஆனால் அபித பிரச்சனைக்கு இதோ வேதம் தரும் தீர்வு குமாரனாகிய விடுதலையாக்கினால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலையாவீர்கள் சோதிக்கப்படுகையில் மேற்குறிப்பிட்ட திருவசனங்களை நினைவுபடுத்தி ஆண்டவரிடம் வேண்டுங்கள் புகைப்போரின் சவகாசத்தை விட்டுவிடுங்கள் ஆகாத உறவுகள் நல்லொழுக்கத்தை கிடைக்கும் பேட் கம்பெனி Well, corrupt good manners பல் மருவரிடம் சென்றுளில் உள்ள கரைகளை நீக்கிவிடுங்கள் எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்போருக்கும் தீமை விளைவிக்கும் எவ்வித பழக்கத்தையும் அது எங்களுக்கு எவ்வளவு பிரியமாயிருந்தாலும் விட்டுவிட சக்திதார் புகைப்பவர்கள் மட்டுமல்ல அந்த புகையை சுற்றிலும் இருந்து சுவாசிப்பவர்கள் அதுதான் பேசி ஸ்மோக்கிங் அதுவும் மோசம் நான் எங்காவது வாலிபர்கள் புகைப்பதை பார்த்தால் உடனே போய் அவர்கள் தோழிலை கைப்போட்டு நான் சொல்லுவேன் தம்பி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு மார்பிலே என்னுடைய நெஞ்சிலே வலி ஏற்பட்டது மருத்துவரிடம் சென்ற பொழுது அவர் முதல் கேட்ட கேள்வி நீங்கள் புகைப்பீர்களா என்று கேட்ட நான் சொன்னேன் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பீடி சிகரெட்டை தொட்டதே இல்லை என்று சொன்னேன் அப்படி இருந்தும் எனக்கு இருதய நோய் வந்தது பல்வேறு மற்ற காரணங்களினாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இவ்வித இருதய வியாதிகளுக்கு மூல காரணமாகிய இந்த புகைப்பும் பழக்கம் தம்பி உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிற மாத்திரத்தில் அநேக உடனே அந்த பீடியையோ அந்த சிகரெட்டையோ அப்படியே சுருட்டி அவர்கள் எரிந்து விடுவார்கள் ஒருவேளை என்னை கேட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்கள் இப்பொழுது யாராவது இந்த புகைப்பழக்கத்திற்கு நான் அடிமையாயிருந்தான் இது உங்களுடைய புகைப்பழக்கத்தின் இறுதி நாளாக இருக்கட்டும் என்னால் இத்தனை ஆண்டுகள் பழக்கத்தை எப்படி விட முடியும் என்று யோசிக்காதிருங்க ஏசு கிறிஸ்து விடுதலையாக்கினான் நீங்கள் உண்மையாகவே விடுதலையாவீர்கள் சிகரெட்டு பீடி பாக்கெட்டுகள் எல்லாவற்றையும் தூக்கி எரியுங்கள் ஆண்டவரை நோக்கிப் பார்த்து ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலையை தாரும் என்று கேளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவருடைய உதவிகளை நாடுங்கள் இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவாருங்கள் உங்களுக்கு விடியற் காலம் உருவாகும் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நீ எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல எச்சரிப்புக்காகவும் ஆலோசனைக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்கள் உடல்கள் எங்களுடையவைகள் அவைகள் தேவாவியானவராகிய உம்முடைய பிதாவாகிய தேவனாகிய உம்முடைய உறுப்புகள் அவைகளை எடுத்து நாங்கள் தேவையற்ற சீரழிக்கிற பழக்கங்களுக்கு அடிமைப்படுத்த முடியாது இந்த நாளிலே அமிதமான அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற என்னை இந்த நாளிலே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் என்றாலும் சரி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆனாலும் சரி இந்த செய்தியை அத்தனை பேரும் விசுவாசித்து குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பிரசுத்தாவியான ஒத்தாசையின் மூலமாக இந்த தீய பழக்கத்தில் இருந்து முற்றுமுடிய ஒரு விடுதலை பெற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக அப்படி தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்திறந்த நாளிலே கரம் பிடித்து விடுவித்து பலப்படுத்தி ஆசிர்வதித்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே, ஆமேன்